வணக்கம் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாலி என்ற நாட்டின் ஆட்சி மொழி பிரெஞ்சு மொழி இரண்டு ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவில் தொடங்கியது மூன்று உடல் உறுப்புகளில் இழந்தவர்களுக்கு சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சாதனத்தை கண்டுபிடித்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து நான்கு உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக விஜயா கமலேஷ் தகில் ரமணி என்பவர் இதற்கு முன்பு எந்த உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றினார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஷாங்காய் கூட்டுறவு நிறுவனத்தின் அமைதி பணி எங்கு நடைபெறவுள்ளது மூன்று இந்தியாவில் முதல் முறையாக பண பரிமாற்றத்திற்காக கருவெளி உறுதிப்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது நான்கு புதிய காணொலி அடிப்படையிலான வினாடி வினா செயலியான கேமியோஸை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி